रूपाय नमो சச்சிதானிணே बुद्धि வேதாந்திசாட்சிணே கிருஷ்ணாயலோம் வேஜாஸ் வந்தே சமதில முனி சகூ புருஷோத்தமசிரே ந சநவன பிரருச்சியத்தைவோ வீக்கோ வீ ரத்னகர்போதனேஸ்வரேஸ்வர சுவாபனாக்க அர்த்தம் பார்த்துட்டோம் சுவாபயு ஆத்மசம்போதனவிதுரா சம்போதவிதுரான்னு மாயையாக குருவன் அதாவது ரெண்டு அர்த்தம் பண்ணலாம் அதாவது ஜாகிரத அவஸ்தையில் நான் இருக்கேங்கிற ஒரு அறிவாவது இருக்குது சுஷுப்தி அவஸ்தையில் நான் இருக்கேங்கிற ஞானமும் நமக்கு இல்லை அகமஸ்மிங்கிற ஒரு ஜானம் இருக்கிறதுனால தான் அகம் காரியம் குறுவன் அஸ்மி பஷ்யன் அஸ்மி ஷ்ரிவன் அஸ்மி ஸ்பிருஷன் அஸ்மி எல்லாம் பண்ணிகிட்டுருக்கேன் ஆக நான் இருக்கேங்கிற அறிவையோடு தான் நான் ஜாகிரத அவஸ்தையில் இருக்கேன் நான் இருக்கேங்கிற அறிவு இல்லாமல் சுஷுப்தி அவஸ்தையில் இருக்கேன் அதை பண்ணுறவர் யாருன்னா பகவான் பண்ணுறார் அது என்னோடய கர்மானுசாரம் பண்ணுறார்னு அர்த்தம் எனக்கு நல்ல தூக்கத்தை கொடுக்குறதும் பகவான் தான் நான் தூங்க முடியாமல் பண்ணிவிட்டார்னா ஆக பகவான் நமக்கு தூக்கம் கொடுக்குறதுங்கிறது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் அனுகிரகம் தானே சுஷுப்தி இது ஒரு அர்த்தம் இது சாதாரண அர்த்தம் விசேஷமான அர்த்தம் என்னென்னா ஜனங்களுக்கு உண்மையை தெரியாமல் மறைக்கிறார் ஏன் மறைக்கிறார் தெரியாது ஆக திரோதானம்னு ஒரு அர்த்தம் சொன்னேன் திரோதானம் இது பகவானுடைய பஞ்ச கிருத்தியத்தில் ஒன்று சத்தியத்தை மறைக்கிறது அப்புறம் சத்தியத்தை சொல்லி கொடுக்குறது ஏன் இது நடக்கிறதுன்னு தெரியாது நடக்கிறது பக்தர்களை பகவான் தான் படைக்கிறார் பகவான் தான் காப்பாற்றுறார் பகவான் தான் சரீரத்தை அழிக்கிறார் பகவான் தான் நமக்கு உண்மையை தெரியாமல் படிப்படி பண்ணுறார் பகவான் தான் நமக்கு உண்மையை தெரிய வைக்கவும் செய்கிறார் எல்லாம் ஈஸ்வராயத்தம் அப்படின்னு நினைக்கிறோம் ஆகையினால ஆத்மஜானம் இல்லாமல் ஜாகிரத அவஸ்தையில் இருக்கிற ஆத்மஜானம் சாமானிய ஆத்மஜானம் நம்ம சாஸ்திரமெல்லாம் படித்து ஈஸ்வர அனுகிரகத்தினால் கிடைக்கிற ஜ்னானம் விசேஷ ஆத்மஜ்யான அகம் பிரம்மாஸ்மி இல்லை பிரம்மதாசோஸ்மியாவது தெரியட்டும் ஜீவோஸ்மி பிரம்மதாசோஸ்மி அடிக்கடி நான் சொல்கிறேன் இல்லையா சாதாரணமாக அஜ்யானம் ரொம்ப அக்ஞானத்தில் இருக்கிறவன் அஹம் மனுஷியோஸ்மி அதுவே இருந்தால் பெரிய விசேஷம் ஹியூமனாகவாது இருக்கணுமே ஒரு மனுஷனாவது நடந்துக்கோப்பா நீ ஜீவாத்மானு தெரிஞ்சுக்கிறியோ இல்லையோ ஒரு மனுஷனாவது நடந்துக்கோ அப்படி சொல்கிறோம் அனிமல் மாதிரி பிஹேவ் பண்ணுறான் ஆஹா அஹம் மனுஷோஸ்மி ஜீவோஸ்மி பிரம்ம தாசோஸ்மி அப்புறம் பிரம்மாஸ்மி இது அடிக்கடி நான் சொல்கிறேன் ஆஹம் மனுஷியோஸ்மி ஜீவோஸ்மி ஜீவோஸ்மினாலே என்ன அர்த்தம் சிவதாசோஸ்மி ஜீவோஸ்மிங்கிறது மாத்திரம் தெரிஞ்சால் போகிறது கர்மகாண்டி மாதிரி சிவனாவது சிவதாசனாக சொல்லிவிட்டான்னா பூர்வமீமாசக மதம் மாதிரி ஆகையினால் ஜீவோஸ்மி சிவதாசோஸ்மி அப்புறம் தத்துவங்கள்லாம் புரிஞ்ச பிறகு சிவானுகிரகத்தினால் என்ன கிடைக்கிறதுன்னா இதுதான் படிப்படியாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஆக பகவான் என்ன பண்ணுறார் மற்ற ஸ்மிருத்தியரையும் ஞானம் அப்போஹனஞ்சன்னு கீதையிலையும் படிக்கிறோம் இல்லையா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது ஸ்ம மெமரி ஞானம்னு சொன்னால் நாலெட்ஜ் அப்போஹணம்னு சொன்னால் ஃபர்கட் ஃபர்கட்ஃபுல்னஸ் மறக்கிறது ஆக நினைப்பு அறிவு மறதியாக இருக்கிறேன் அப்படின்னு நம்ம ஒரு அர்த்தம் சொல்கிறோம் ஆனால் அதுக்கு இன்னொரு விசேஷம் அர்த்தம் இருக்குது அதாவது ஜாகிரத அவஸ்தானம் சொப்னாவஸ்திருதி அப்புறம் சுசுப்தி அவஸ்த அபோகனம் அப்படி ஒரு அர்த்தம் இருக்குது மற்ற ஸ்மிருதியர் ஞானம் அப்போகனஞ்ச என்ன சார்ந்துருந்து தான் கான்ஷியஸ்னஸ்ஸை டிப்பெண்ட் பண்ணி தான் இந்த மைண்டில் வந்து நாலெட்ஜ் இருக்குது மெம்மரி இருக்குது அப்புறம் வந்து எல்லாம் மறந்தும் போகிறது அப்போஹனம்னு சொன்னால் மறதி எல்லாம் மறந்து போயிடுத்து சொல்கிறோம் ஆக எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் மறந்து भगवान தூங்க வைக்கிறார்னு ஒரு அர்த்தம் உண்மையை தெரியாமல் பண்ணுறாருன்னு ஒரு அர்த்தம் அப்புறம் உண்மையை திரோதானுகிரகதா ஜெயினமஹ பஞ்சகிருத்தியபராணா ஜெயினமஹ லலிதாசாசிரநாமத்தில் சொல்கிறோம் அடுத்தது ஸ்வதந்திரா ஸ்வசா ஜகதுபத்தி ஸ்திதிலய ஹேதுத்வாத் ஸ்வதந்திரஹா இப்போதான் படித்தோம் ஸ்வதந்திரா பிரம்மசூத்திரத்தில் பிரதானத்துக்கு ஸ்வதந்திரம்னு சாங்கிய மதம் சொல்கிறது சுதந்திரம் கிடையாது பிரம்மனை பிரம்மாசிரயா சத்வரஜ்தமோ குணாத்மிகா மாயா அஸ்திங்கிறது தான் அத்வைத சித்தாந்த பாடம் பிரம்மத்தை சார்ந்து மூணு குணம் உள்ள மாயை இருக்கு மாதிரி ஸ்வதந்திரஹான்னு சொன்னால் ஸ்வவசா ஸ்வவசான்னா என்ன அர்த்தம் மந்திரத்தில் என்னது ஸ்வாபன ஸ்வவசோன்னு இருக்கு ஸ்வவசாக்கு அர்த்தம் என்ன ஸ்வதந்திரா ஸ்வவசா ஸ்வதந்திரஹா ஸ்வசஹான்னு இவர் யாரையும் சார்ந்தில்லன்னு அர்த்தம் பகவான் யாரையும் சார்ந்தில்லை மாய பகவானை சார்ந்து சிருஷ்டி பண்ணுறது அது மாதிரி ஜகது உற்பத்தி ஸ்திதி லயஹேத்துவாத் ஸ்வசா இதுலாம் கீதையிலெலாம் நிறைய ஸ்லோகம் பார்க்கணும் அதாவது பிரகிரும் சுவாமதிஷ்டாய சம்பவம் ஆத்மாயையா அங்கெல்லாம் அந்த ஸ்லோகம் இருக்குது அப்புறம் வந்து பத்தாவது அத்தியாயத்துலேயோ ஒன்பதாம் அத்தியாயத்துலேயோ சொல்கிறார் அங்கே பத்தாவது அத்தியாயத்துலாம் சொல்கிறார் மயாத்தியக்ஷேண பிரகிருதி சூயத்தை சராச்சரம் அனத்துன அனஹே அனேன கௌன்ய ஜி பரிவர்த்தே அஹ ஜ உற்பத்தி ஸ்திதி லயேத்துவா ஸ்வந்திரா மாயையை வசப்படுத்தி தான் இந்த சிருஷ்டி எல்லாம் நடக்கிறது இல்லை மாயை இவரோசிட்டு என்ன தெரியுமோ பரதந்திரா ஸ்வவசான்னான்னு அர்த்தம் பரவஷா நான் என்னோடய காரியத்தை பண்ணுறதுக்கு நான் யாரையாவது டிபெண்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னா அதனால்தான் பகவானுக்கு அசகாய் அசகாய்ன்னு அர்த்தம் ஹெல்ப்புக்கு ஆளே தேவையில்லை சகாயம் வேண்டியதே இல்லை அசகாய சூரன்லாம் சொல்கிறோம் இல்லையா ஒருத்தருமே இல்லாமையும் ஒருத்தனே எல்லாத்தையும் சிங்கிள் ஹேண்டடாக பண்ணுறாம்பா அப்படின்லாம் சொல்கிறோமே அது மாதிரி பகவானுக்கு இந்த சக்தி இருக்குது அஹஸ்வதந்திரஹா அதாவது பகவான் அதுக்கு ஹேது சொல்கிறார் ஜகத்து உற்பத்தி ஸ்திதி லய ஹேதுத்வாத் அவர் ஒருத்தரே யாரையும் சார்ந்திடாமல் என்ன மாயை வசப்படுத்தி சிருஷ்டி ஸ்திதி லயம் பண்ணுறார் அடுத்தது வியாபி ஆகாஷவத்து சர்வகதத்வாத் व्यापी आकाशवत्गत निश्ते कारण्वन सर्व्या व्यापना व्यापी व्यापी अर्थर आकाशत्पोल एंगेम व्यापीचर आकाशत्पोल अभी आकाशतं व्यापीचर अर्थ है சர்வகதத்வாத் வியாபி அப்படி தான் அர்த்தம் பண்ணும் வியாபின்னா என்ன அர்த்தம் சர்வகத் கதத்துவாத்னா என்ன அர்த்தம் எல்லா இடத்துலையும் தமிழ் அதுக்கு பேர் இறைவன் எங்கும் இறைந்திருப்பதால் அவர் இறைவன் வியாபி அப்படின்னு அர்த்தம் தேச கால வஸ்து வியாபி எல்லா தேசத்தையும் வியாபிச்சிருக்கார் எல்லா காலத்தையும் வியாபிச்சிருக்கார் எல்லா வஸ்துவையும் வியாபிச்சிருக்கார் அதுக்கு காரணம் அதுக்கு திருஷ்டாந்தம் என்ன ஆகாஷவது இதுக்கு ஏதாவது ஸ்ருதி இருக்கானா ஆகாஷவத் சர்வகத நித்யா இது ஸ்ருத்தே ஆகாஷத்தை போல எங்கும் வியாபகமாக எப்பவும் இருக்கார் அப்படின்னு ஸ்ருதி இருக்குங்கிறார் ஆதிசங்கரர் இந்த ஸ்ருத்தியை அடிக்கடி கோட் பண்ணுறார் ஆனால் இந்த ஸ்ருதி எங்கே இருக்குதுன்னு இன்றைக்கி வரைக்கும் தெரியல எந்த உபனிஷத்தில் இருக்குது எந்த வேதத்தில் இருக்குது இன்றைக்கு வரைக்கும் இதை கண்டுபிடிக்க முடியும் எனக்கு தெரிஞ்சு அப்போ அவர் காலத்தில் இருந்த ஒரு ஸ்ருதி இன்றைக்கி நமக்கு தெரியாத ஸ்ருதி ஆகாஷவத் சர்வகத நித்யாக இது ஒன்று இன்னொன்று இருக்குது ஞானாதேவத்து கைவல்யம் ஞானாதேவத்து கைவல்யம் இது ஸ்ருதேகே அப்படின்னு சொன்னால் அதுவும் எங்கே இருக்குன்னு தெரியும் லேட்டராக இதாக பண்ணியிருக்கலாம் ஆனால் ஆதிசங்கரை சொல்கிறதுல அதனால தான் இதுக்கெல்லாம் நம்பர் போடலை எங்கே இருக்குன்னு போடவே இல்லை ஆகாஷவத் சர்வகத நித்யா இது எந்த ஏதாவது ஒரு உபனிஷத்தை போட வேண்டியது தானே ஒன்றும் போடலையே அதனால் இதெல்லாம் அப்படி இருக்குது ஆதிசங்கரருக்கு பிறகு அழிஞ்ச ஸ்ருதிகள் ஆயிரத்தி இரநூறு வருஷம் இந்த வருஷமெல்லாம் சொல்லாமல் இருக்கிறது நல்லது சரி காரணத்துவேன சர்வகாரியாணாம் வியாபன வியாபனாத் வா வியாபி இன்னொரு அர்த்தம் சொல்கிறார் வியாபிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் சர்வ காரியானாம் காரணத்துவன வியாபகத்து வியாபனாத் காரணமாக எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கிறதுனால அனைத்தும் வியாபித்திருப்பது காரணம் ஆகையினால அப்படியும் வச்சுக்கலாம் அதனால் சர்வகதத்வாத் வியாபி சர்வ காரணத்துவாத் வியாபி சர்வ எல்லாம் ஒன்று ஆகாசத்துக்கும் காரணம்னு சொன்னால் என்ன சொல்கிறது आकाश आकाशमू व्याचर्ग सर्वगतवाद व्यापी अड़ जगदुत्पत्षु आविभूतशक्ति विभूति तिषं नैकांवनिवा ए ஏகாத்மாவாக இல்லை அனேகாத்மாவாக இருக்கார்ன்னா ஏகாத்மா அதுக்கு என்ன சொல்கிறாருண்ணா ஜெகத் உற்பத்தி ஆதிஷூ ஆவிர் பூத நிமித்த சக்தி பிஹி இந்த ஜெகத் உற்பத்திக்காக நிறைய பேரை தயார் முதல்ல சுதந்திரஹான்னு சொன்னார் இப்போ என்ன சொல்கிறார் நிறைய பேரை பண்ணி அவங்கவுங்களுக்கு இவர் சுதந்திரம்தான் ஆனாலும் இவருக்கு ஃபுல் ஃப்ரீடம் இருக்குது ஆனால் இவர் நிறைய பேரை பண்ணி அவங்கவுங்களுக்கு ஒரு ஜாப் கொடுத்துருக்கார் ஜாப் கொடுத்து அவங்கள்ட்ட வந்து அந்த வேலையை கொடுத்து அந்த வேலைக்கு காரணமாக அவர் இருக்கார் வியாபிச்சிருக்கார் அதை தான் இங்கே சொல்கிறார் ஜெகத் உற்பத்தி ஆதிஷு ஜகத் உற்பத்தி ஆதிஷுன்னா அர்த்தம் ஆதி உற்பத்தி அப்புறம் ஸ்திதி லயம் எல்லாத்துக்கும் ஆவிர் பூத ஆவிர் பூதன்னு தோன்றி இருக்கிற நிமித்த சக்தி பிகி அததுக்கு நிமித்த சக்தி பிகின்னால் கேபினட் மினிஸ்டர்ஸ் மாதிரி யாரெல்லாம் இந்திரன் வருணன் அக்னி குபேரன் இவங்கள்லாம் நிமித்த சக்திபிஹ் விபூதிபி அதுதான் பகவானுடைய விபூதி இதில் இது விபூதி யோகத்தில் நிறைய பார்க்குறோம் நம்ம பிரணவசர்வ வேதேஷு சப்தக்கே பௌருஷன்றஷு அந்த விபூதிபி அநேகதா அவர் ஒருத்தர் தான் பலவிதமாக காணப்படுறார் ஏகா நானாரூபா அதனால் என்ன சொல்கிறோம் ஏகோ தேவா சர்வூதேஷு கூட அதனால் ந ஏகாத்மா அநேகாத்மாவாக தெரிகிறவரும் அந்த ஏகாத்மா தான் அநேகாத்மாவாக காண உபாதிபேதாத் அப்படி சொல்லிவிடுவோம் சிம்பிளாக சொல்லணும்னா உபாதி திருஷ்டியா ந ஏகாத்மா அடுத்து ஜெகது உற்பத்தி சம்பத்தி விபத்தி பிரபு விபத்து பிரபுதி கர்மா கரோத்தீக நைகிருத் நேக்கமத் ஓகே என்ன பண்ணுறாரா ஒரு காரியமாக பண்ணுறார் சிருஷ்டி பண்ணுறார் ஸ்திதி பண்ணுறார் லயம் பண்ணுறார் கர்மபலனை கொடுக்குறார் நேகப்பட்ட வேலை பண்ணிட்டுருக்கார் ஒரு வேலை பண்ணுறது இல்லை அநேக வேலை பண்ணுறாருங்கிறார் ஜகத்து உற்பத்தி உற்பத்தினா சிருஷ்டி அப்புறம் சம்பத்தின்னா ஸ்திதி இதெல்லாம் இந்த பதங்கள்லாம் புரிஞ்சுக்கலாம் ஒக்காபுளரிலாம் நிறைய தெரிஞ்சுக்கிறது இதில் ஒரு பிரயோஜனம் அப்புறம் விபத்தி விபத்தின்னா ஒரு சின்ன வைரஸ் அவ்வளோதான் ஆக உற்பத்தி சம்பத்தி விபத்தி இதெல்லாம் வந்து ஆச்சாரியருடைய இது வந்து அவரோட குருவுக்கு காமிக்கிற எத்தனை சப்தங்கள்லாம் ஸ்திருஷ்டி ஸ்திதி லயம்னு சொல்லுவோம் அதை சொல்லாதைக்கு உற்பத்தி சம்பத்தி விபத்திங்கிறது பத்து தாத்து உத்து உபசர்க்கம் சம் ஒரு உபசர்க்கம் அப்புறம் வி ஒரு உபசர்க்கம் ஆக என்னால் சம்பத் ஆபத் விபத் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி இங்கே உற்பத்தி சம்பத்தி விபத்தி பிரபிருத்தி பிரபிருத்தின்னா முதலிய அப்படின்னு அர்த்தம் கர்மாணி கர்மங்களை கர்ம கர்மணி கர்மானி கர்ம கர்மணி கர்மாணி தித்திய பக்தி பகுஜனம் கரோத்தி தி செய்கிறார் என்பதால் நான் ஏக கர்ம கருத்து சிருஷ்டி காரியத்தையும் ஸ்திதி காரியத்தையும் பண்ணுறார் அப்புறம் வந்து அழி விபத்துனூத்த ஜாத்தி ஜீவன் எய்தி அபிசம்விசந்தி அப்படின்னா அப்புறம் விறர வசதி அகிலமிதி விறர அகிளம் வசதி வத்சர இந்த இதில் தான் எல்லாமே வசிக்கிறது அதிஷ்டானத்வாத் அர்த்தம் கேத்துவ சொல்லலை நம்ம போட்டுக்கணும் சர்வ அதிஷ்டானத்வாத் முதல்ல சம்வசதி நர் சம் வசந்தி அஸ்மின் சம் வசந்தி இது சம்வத்சரான் நர் இங்கே வத்சரா வெறும் சம் உபசர் இல்லைங்க வத்சராக இருக்கு வசதி அத்த அகிலமிதி வத்சர எல்லாம் இதில் வசிப்பதால் இவருக்கு வத்சரா என்று பெயர் வத்சரா நம அடுத்தது வத்சல பக்தஸ்நேகித்வாத் வத்சல வத்சாபியம் காமபலேம் லச் பிரத்யா வத்சலாங்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா பக்தஸ்நேகித்வாத் இந்த திருக்கழு குன்றத்தில் கீழே இருக்கிற சுவாமிக்கு பேர் பக்தவத்சலர்னு பேர் பக்தவத்சலா பக்தவத்சலன் பகவானுக்கு பேர் ஆகா பக்தனிடத்தில் அன்போடு இருக்காரன் அதனால் வத்சலான்னு பேர் இருந்தால் வாத்சல்ய பாவம்னு பேர் பிரகலாதன் திருஞான சம்பந்தர் இவர்கள்லாம் குழந்தையாக சொல்லப்பட்டிருக்காரு இல்லையா அதனால் பக்தனிடத்தில் ரொம்ப பிரியமாக வாத்சல்யம் நம்மள்டெலாம் ரொம்ப வாத்ஸல்யம் வாழ்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா அப்படின்னா என்ன அர்த்தம்னா அன்புன்னு அர்த்தம் அன்வா ஸ்னேஹித்வா வத்சலஹா அது எப்படி வத்சாபியாம் காமபலே பலேங்கிறதுனால அந்த லாயே வந்ததுன்னா வத்சன்னா குழந்தைன்னு அர்த்தம் அந்த லா எதுக்கு வந்ததுங்கிறதுக்கு கிராமர் பாயிண்ட் சொல்கிறார் சங்கராச்சாரியர் லட்ச் பிரத்யா அந்த லாயே வந்ததுங்கிறதுக்கு கிராமர் பாயிண்ட் சொல்கிறார் வத்ஷா வத்சாம் சாபியாம் வத்சாம் சாபியாம் காமபலே அப்படின்னு பாணினி சூத்திரத்தை கோட் பண்ணி அதில் லச்ச லட்சு காமபலே அதெல்லாம் நான் ரொம்ப விசாரமாக சொல்லலை ஆஹ லாங்கிறது வத்சான்னு சொன்னாலே பார்த்தோ வத்சகா சுதீர் போக்தான்னு சொல்கிறோம் கன்றுக்குட்டி வத்சான்னா கன்றுக்குட்டி சவத்ஷாம் தேனும் தான் சொல்கிறோம் பூஜையிலெல்லாம் சவத்சாம் காம் தியாயாமி சவத் சாம் காம் அதனால தான் கண்ணுக்குட்டியோட மாட்டை வர சொல்கிறோம் தினம் வெறும் மாடு வரக்கூடாது சவத்சாம் காம் வெறும் பசு மாட்டை பூஜை பண்ணக்கூடாது கண்ணுக்குட்டியோடு இருக்கிற மாட்டை தான் பூஜை பண்ணும் அதனால் லட்சு பிரத்யேன் வந்துருங்கிற சொல்கிறேன் இதனுடைய தாற்பயம் என்னென்னா பக்தானாம் வத்சலகா பக்தவத் சலகா பக்த பக்தேஹித்வார் ஸ்னேஹித்வாத்னா ஒட்டிக்கிறது அன்பாக இருக்கிறதுன்னு அர்த்தம் அடுத்தது வத்சானாம் பால வசி ஜபூ பிரிவா வீ வோ வோ வசி அப்போ வத்சர கரம் பார்த்தச்சு வசல கர்தச்சு அது மாத்திரம் இல்லை வத்சான வத்சிங்கிறதுக்கு அர்த்தம் என்னதுன்னா வத்சானாம் பாலனாக அது கண்ணுக்குட்டியை யார் காப்பாற்றுறா அம்மா தான் காப்பாற்றுறது அது மாதிரி நம்மளையெல்லாம் காப்பாற்றுறவர் அர்த்தம் அதனால் பகவானுக்கு வத்சின்னு பேர் அது மாத்திரம் இல்லை அது நம்ம வத்சி ஜகத் பிது ஜகத்துக்கு ஜகத்துக்கு அப்பா உலகத்துக்கு அப்பா யாருன்னா பகவான் தசிய வத்சபூத்தாக பிரஜா அவர்களுடைய மக்களாக இருக்கிறது வத்சி அதாவது அப்பாவாகவும் குழந்தையாகவும் இருக்கிறவர் ஒருத்தர் தான்னு விட்டார் தசிய வத்சபூதாக பிரஜாஹா இதுவா வத்சி மக்களின் தந்தை அப்புறம் மக்களாகவும் தந்தையாகவும் காட்சி அளிக்கிறவர் அவர்தான் தசிய வத்சபூதாக பிரஜாஹா இதுவா ஜகத் பித்து தான் வத்சூத்த பிரஜா இதுவா வத்சி அப்பாவும் அவர்தான் குழந்தைகளும் அவர்தான் ஒரே காரணம் இதுதான் பெரிய அதிசயம் அப்பா வேறே குழந்தை வேறே நென்ஷன் இருக்கும் க அப்பாவும் குழந்தையும் ஒன்று தான் காரணம் தான் எல்லாம் பகவான் தான் ரத்னி கரபூத்தான அசி இமுதிரா ரத்னகர்பகா ரத்ன கர்பகாங்கிறதுக்கு சமுத்ரஹான்னு அர்த்தம் சமுத்ராய நமஹா ரத்ன கர்ப்பாய நமஹா ஒரே அர்த்தம்தான் எல்லாம் தனக்குள்ளே ஏகப்பட்ட ஜம்ஸை வச்சுன்னு இருக்குது கடல் ஆகையினால் இந்த அரபிக் கடலுக்கே ஒரு பேர் ரத்னாகரகான்னு பேர் அரபிங்கிறதுலாம் பின்னாடி பிரிட்டிஷ்காரன் வச்ச பேர் பெங்கால் அப்படிலாம் அதுக்கெல்லாம் நிறைய பேர் இது ஹிந்து சாகரஹாங்கிறது ஒன்று மாத்திரம்தான் ஒருபடியாக இருக்குது ஹிந்து மகாசமுத்திரஹா அதனால் வந்து அது இங்கெல்லாம் அப்படி ஹிந்து மகாசமுத்திராங்கிறது மாத்திரம் அது எப்படியோ தப்பிச்சது அதில் தான் ஹிந்து உட்கார்ந்துருக்கு அப்புறம் இண்டியன் ஓஷன் போட்டான் சமஸ்கிருதத்தில் ஹிந்து மகாசமுத்திரம்தான் ஹிந்தினேயும் ஹிந்து மகாசமுத்திரம்தான் ஹிந்தியில் வந்து இந்தியா மகாசமுத்திரம்னு அழுதிருக்கு இந்த சமுத்திரம் அறம் பூர்வ சமுத்திரா நம்ம இதிலலாம் க கர்மாலையெல்லாம் சொல்லுவோம் பூர்வ சமுத்திர பர்யந்தங்குவா ஜலானி பீத்துவா திருணானி காற்றுவா பதினோரா நாள் கண்ணுக்குட்டிக்கு இது சூலம் போட்டு அனுப்புவோம் ஒருத்தர் இறந்து போனால் இந்த கர்மாலை பண்ணுவோம் அப்போ இந்த பக்கம் போ அந்த பக்கம் போ இப்போ நமக்கு தாற்பயம் என்னென்னா ரத்ன கர்ப்பகா அதுவும் அரபிக்கடலில் தான் நிறைய இருக்கும் ரத்னங்கள்லாம் இந்த பக்கம் தூத்துக்குடி பக்கம்லாம் முத்து இருக்குது ஆஹா ரத்ன கர்ப்பகா கர்ப்பகான்னா தனக்குள்ளே வச்சுன்னு இருக்குதுன்னு அர்த்தம் நிறைய ரத்னங்கள்லாம் சமுத்திரத்துக்குள்ளே இருக்குது அடுத்தது தன நாமீஸ்வரஹா தனேஸ்வரா புரியறது நிறைய பணக்காரர்னு அர்த்தம் உண்மையான பணக்காரர் அவர் தான் நமக்கு ஏதோ கொஞ்சம் நாளைக்கு உரிமை கொடுத்துருக்கார் யூஸ் பண்ணுறது அஹ்தனா ஈஸ்வர தனேஸ்வரம் ந எல்லாத்தீமே தனம் அதனம் வாயுர் தனம் சூரியோ தனம் வசு தனமிந்திரோ ப்ரஹஸ்பதிருணன் தனமஷ்னு வைனேய சோமம் பிப சோமம் பிபத்து விரா சோமம் தனசிய சோமினோ மகியம் ததாத்து சோமினீ தனமீ நெருப்பு சரியாக இருக்கணுமே இப்போ எத்தனை பணம் வச்சுருந்தா என்ன இந்த பணத்தால் சரி பண்ண முடியலையே இவெல்லாம் வந்து இன்றைக்கி ஒரு மெசேஜ் பார்த்தேன் சாதாரணமாக ஜனங்கள்லாம் போய் டாக்டர்கிட்ட கெஞ்சுவாங்க டாக்டர் எப்படியாவது என்னை காப்பாற்றுங்க உயிரை காப்பாற்றுங்கு இப்போ டாக்டர்லாம் வெளியில் வந்துன்னு தயவு செஞ்சு வீட்டுக்குள்ளே இருங்கோ உங்கள் உயிரை நீங்கள் காப்பாற்றிக்கோங்கோன்னு டாக்டர்ஸ்லாம் சொல்கிற தயவு செஞ்சு வீட்டுக்குள்ளேயே இருங்கோ எங்கள் வீட்லேயும் குழந்தைங்களெல்லாம் நாங்கள் வெளியில் உள்ள வெளியிலே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் தயவு செஞ்சு எவ்வளோ பேருக்கு தான் நாங்கள் பண்ண முடியும் எத்தனை பேர் வந்தாலும் வர ஆள் கூட கூட ஒருத்தரும் பண்ண முடியாமல் போயிடும் தயவு செஞ்சு நாங்கள் இந்த கஷ்டத்தை இங்கே பார்த்துட்டுருக்கோம் வராதிங்கோ வராதிங்கோ வீட்டை விட்டு வெளியில் வராதிங்கோன்னு கெஞ்சுறாங்க டாக்டர்ஸெல்லாம் ஆனால் இங்கே நமக்கு எத்தனை பேருக்கு சீரியஸ்னஸ் இருக்குது தெரியல அது என்றைக்கும் இப்படித்தான் அது இன்றைக்கும் நேற்றிக்கல இன்னைக்கும் இந்த ஹியூமன் பீயிங்ஸில் அது இப்படி தான் இருக்கும் யாருக்கு சீரியஸாக இருக்கோ புத்தி உள்ளவன் என்ன புத்திமான் பலவான் அப்படின்னு சொல்லுவான் அந்த காலத்தில் வரி உள்ளவன் இப்போ தப்பிச்சுப்பான் என்ன சொன்னதை கேட்க வேண்டியது கேட்டதுனால என்ன குறைஞ்சா போயிடுவோம் சப்போஸ் இல்லை எல்லாம் கதை விடுறாங்க ஹைப் பண்ணுறான்னு சரி ஹைப்பாகவே இருக்கட்டும்ப்பா கேடன் குறைஞ்சா போயிடுவேன் உனக்கு என்ன அப்படி என்ன ஒரு ஈகோ வேண்டி கிடக்கு சொன்னதை கேட்டு பேச வீட்டுக்குள்ளரே வீட்டுக்குள்ளேருந்தால் யார் சோறு போடுவார் பகவான் கொடுப்பார் கவலைப்படாது எல்லாம் வரும் அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்க எல்லாம் செய்கிறாங்க அதுபடி பொறுவ பொறுமையாயிருக்கும் தனா நாம் ஈஸ்வரகா தனேஸ்வரஹா செல்வத்துக்கெல்லாம் தலைவன் தனேஸ்வரன் அடுத்தது தர்ம குப்தர்மகிர தர்மி சரம் அலட்சர்ம சரம்க்கம் அவிஞ் சாசு வித்தலட்ச தர்மோப்பா சம்பவே வச்சோய் பாதுகாக்கொட்ட பண்ற ஆமூப் தர்ம கோப்தான்னு பகவானுக்கு பேர் ஆகையினால தர்ம குப் இங்கே தர்ம குப் அது சந்தினால் யுப்தான்னு வந்துருக்கு குப்தான்னு வந்துருக்கு ஆஹா தர்மகுப்பு அதுக்கு பிரமாணம் காட்டுறார் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய தர்மத்தை காப்பாற்றுறதுக்காக யுகே யுகே சம்பவாமின்னு பகவான் கீதையில் சொல்லியிருக்கார் அதனால் தர்மத்தை சம்ரக்ஷணம் தர்மத்த மீறினா பகவான் தர்மத்தை ஜெயிச்சு திருத்தி தர்மத்தை நலநாற்றார் ஆகினால தர்மூப் பகவத் வச்சது தர்மாவினமாரமே கர்த்தி இது தர்மகிரு ரொம்ப முக்கியமான ஒரு சென்டென்ஸ் நான் நினைக்கிறேன் இதெல்லாம் ஞானிகளுக்கே உதாரணம் கீதையில் பகவான் சொல்கிறார் இல்லையா மூணாவது அத்தியாயத்தில் நீ ஞானியாக இருந்தால் கூட மற்றவனுக்கு நல்லது சொல்லி தரத்துக்காக லோகசங்கிரகம் பண்ணேன்னு கெஞ்சுறார் லோகசங்கிரகமேவாபி சம்பஷன் கருத்து மருகசி ஜனக்கர்லாம் கூட ஞானியாக இருந்தாலும் லோகசங்கிரமம் பண்ணார்ப்பா லோக சங்கிரமம் உனக்கு தேவையில்லைன்னு எனக்கு தெரியும் ஆனால் மற்றவர்களுக்காக வழிகாட்டுறதுக்காக காப்பாற்றணும் அதுதான் சொல்கிறீங்க பகவான் தர்மம் அதர்மத்தை கடந்தவரான் தர்ம அதர்ம விஹீனோபி எனக்கு தர்மமும் கிடையாது அதர்மமும் கிடையாது நான் தர்மாதர்ம அதிதோகம் அப்படின்னாலும் நீ சொசைட்டிக்குள்ளே இருக்க அப்போ தர்ம மரியாதா ஸ்தாபனார்த்தம் தர்மத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்குது அஹ தர்மேவோங்க கூட மற்றவங்க தப்பாச்சரே தத்ததேவே தரோஜன சய் பிரமாணம் கருத்தை லோக்தான் தர்மமோ எனக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அதர்மம் நான் பண்ண மாட்டேன் அதர்மத்தை நான் தர்மத்தால் ஜெயிச்சாச்சு அப்புறம் நான் தர்மத்தையும் கடந்த தத்துவம்னு புரிஞ்சுணுட்டேன் அந்நியா தர்மாநாத்த சர்வ தர்மான் பறித்தச்ச ஆகையினால் எல்லாத்தையும் நான் தர்மத்தையும் கடந்தவன் நான் அதர்மும் பண்ண போகிறதில்லை தர்மமும் பண்ண போகிறதில்ல இருக்கலாம் சாஸ்திரம் சாய்ஸ் கொடுக்கறது நீ தர்மமும் பண்ண வேண்டாம் பேசாமல் இருக்கலாம் நிதித்தியாசனம் பண்ணிட்டு கூட இருக்கலாம் ஆனால் நீ கிரகஸ்தனாயிருந்துன்னு போய் பண்ணக்கூடாது சன்னியாசியாக வாங்கிட்டு போய் பண்ணலாம் ஆனால் கிரகஸ்தனாயிருந்து ஞானியாக இருந்தியான என்ன பண்ணுறதுன்னா தர்ம மரியாதாஸ்தாபனார்த்தம் தர்மம் மீறி போகாமல் இது பண்ணுன்னா தர்மம் தெரிஞ்சவன்தானே பண்ண முடியும் தர்மம் தெரியாதவன் எப்படி தர்மத்தை அனுஷ்டித்து காட்ட முடியும் தர்மம் தெரிஞ்சவன் தானே வழிகாட்டணும் அதெல்லாம் ரொம்ப அழகாக சொல்கிறார் ஆச்சாரியால் சொல்லியிருக்கார் ஞாபகம் வச்சு தர்ம அதர்ம விஹீ தர்மம் அதர்மம் இரண்டையும் கடந்தவராக இருந்தாலும் பகவான் நீங்கள் சகுண பிரம்மனே எடுத்துட்டா கூட அவரும் ஞானி தானே சகுண பிரம்ம ஈஸ்வரன் அவதாரமூர்த்தி ஞானிதானே ஆகையினால அவதான் பகவான் தர்ம அதர்ம விஹீனாக இருந்தால் கூட அதனால தான் கீதையில் சொல்கிறார் அர்ஜுனா எனக்கு ஒன்றும் பண்ணி ஆக வேண்டியது இல்லைங்கிற நமே பார்த்தாஸ்தி கர்த்தவியம் திருஷு லோகேஷு கிஞ்சனை அர்ஜுனா எனக்கு ஒன்றும் நான் பண்ணி ஒரு மூணு லோகத்தில் எனக்கு ஆக வேண்டியது ஒன்றும் கிடையாது நமே பார்த்தாஸ்தி கர்த்தவியம் திருஷு லோகேஷு கிஞ்சனை நான் அவாப்தம் அபாப்தவியம் எதா பண்ணாத ஒன்று அச்சீவ் பண்ணணுங்கிறது எனக்கு கிடையாது வர்த்த கர்மணி ஆனால் நான் வேலை பண்ணிகிட்டுருக்கேங்கிறார் எதி ஹஹம் ந வர்த்தேயம் ஜாது கர்மன் நதந்திரிதா மமவர்த்மான் வர்த்தந்தே மனுஷியாக பார்த்தவ சர்வசா நான் பேசாமல் சோம்பேரியாக உட்கார்ந்துட்டேன்னா எல்லோரும் என்னையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவோம் ஆகையினால என் மனசுக்குள்ளே இருக்கிற விஷம் யாருக்கும் தெரியாது ஆனால் என்ன ஆக்ஷன் தான் எல்லாருக்கும் தெரியும் ஆகையினால் நான் ஞானியாக இருந்தாலும் லோகக்ஷேமத்துக்காக நான் கர்மா பண்ணிகிட்டுருக்கேன் நீயும் ஞானின்னு உன்னை நினைச்சுண்டாலும் ஒழுங்காக சண்டை போடுங்கிறார் சக்தா கர்மண வித்வாம்சோ யசா குருவந்தி பாரதா குறியாத் வித்வாம் ததா சக்த ஸ்டிக்கி ரிஷுர் லோகசங்கிரகம் எப்படி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அட்டாச்சா கார்மா பண்ணுறானோ அப்படி ஞானியும் அட்டாச்மெண்ட்டோட கர்மா பண்ணுற மாதிரி நடிக்கணுங்கிறார் கிருஷ்ணர் ஸ்லோகம் இருபதுல இருந்து இருபத்தி பகவத்கீதை மூணாவது அத்தியாயம் கம்பேர் பண்ணி பாருங்கோ ரெஃபர் பண்ணி பாருங்கள் தர்ம அதர்ம விஹீனா அப்பி தர்மா தர்மத்தை கடந்தவராக இருந்தாலும் தர்ம மரியாதாஸ்தாபனார்த்தம் அந்த தர்மங்கிற ஒரு ஒழுக்கம் கட்டுப்பாடு அதை காப்பாற்றுறதுக்காக தர்மமேவ கரோதி ஏவ போட்டதுனால அதர்மம் கம் பண்ண மாட்டார் பகவான் தர்மமேவ கரோத்தி இப்போ திரோணாச்சாரியாரை கொள்ளுறதுக்கு ஒரே வழி அஸ்வத்தாமான் செத்து போனான்னு சொன்ன சொல்லத்தான் வேணும் வழி இல்லைங்கிறார் அது தர்மம்ங்கிறார் கிருஷ்ணர் துரோணாச்சாரியார் எப்போ க இல்லை துரோணார விட போட முடியல எப்படி இவரை வந்து சண்டையிலேருந்து வெளியில் இவர் எப்படி இவரை ஜெயிக்கிறது அப்படின்னா உங்கள் அண்ணனை சொல்ல சொல் அஸ்வத்மா ஹத குஞ்சரஹா சொல்ல ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுறான் கிருஷ்ணன் சொன்ன உடனே பக்கத்தில் உட்காந்து வண்டி வண்டியாக தர்மத்தை சொல்லிவிட்டு இப்போ இப்போ சொல்கிறார் உங்கள் அண்ணாவை போய் சொல்ல சொல்லுன்னா எப்படி இருக்கும் அவர் என்ன சொல்கிறார் அதுதான் இங்கே தர்மம்னு விட்டார் இதுதான் வழி இப்போ வந்து நமக்கு வந்து ப்ரீடாமினெண்ட்டாக எதை பார்க்கணுன்னா அதுதான் இப்போ வந்து பெரிய குரூப் அதர்ம குரூப்புக்கு இவர் சப்போர்ட் பண்ணிட்டுருக்கார் யார் துரோணாச்சாரியார் அதர்ம குரூப்புக்கு சப்போர்ட் பண்ணணும்னா நம்ம தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணால் என்ன பண்ணணும் அதர்ம குரூப்பில் கொஞ்சம் அதர்மத்தை யூஸ் பண்ணி தான் பண்ணணும் அதுதான் அங்கே தர்மம் அதனால்தான் தர்மம் இஸ் ஆல்வேஸ் ரிலேட்டிவ் தர்ம ஆபேஷிக்கம் எனக்கு இதில் சொல்கிற போதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது வேறு ஒன்றும் மாதிரி இது மாதிரி தானே இவனோடது யாரு ஜெயத் ரத்தனா ஜராசந்தனா வந்து சூரியனை மறைக்கிற மாதிரி மறைச்சு அப்புறம் இது பண்ணி இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு ஆஹ தர்மமேவ கருதி இது தர்ம கருத்து ஆஹா பகவானுக்கு ரக்ஷிஷ்டரக்ஷணம் துஷ்ட நிகரம் சிஷ்ட பரிபாலனம் அதுதான் பகவானுடைய தர்மம் அதை பண்றார் இந்த இந்த இந்த சென்டென்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தர்ம அதர்ம விஹீனோப்பி தர்ம மரியாதனார்த்தம் கோத் துமகார் தையயரார் அப்புறம் அடுத்தது தர்மாதி பிரஜா எஸ் சா தாரணசம்யுக்தா சர்ம இது நிச்சய தர்மசப்தத்துக்கு லட்சணம் நம்ம அடிக்கடி சொல்கிறோம் நம்ம தாட்ஸு வேர்ட்ஸு டேட்ஸ் அதாவது எண்ணங்கள் சொற்கள் செயல்கள் இதெல்லாம் மனஷாந்தியை தாங்கணும் நம்ம மனசுக்கு ஷாந்தி குயட்டாக இருக்கிறது என்னது டிராங்குவிலிட்டி எல்லாம் பீஸ் ஆஃப் நல்லா சொல்கிறோம் இல்லையா அதுக்கு அதுக்கு எது ஆதாரம்னா அது அது அது எது அந்த மனசாந்தியை எது தாங்கிறதுன்னா நல்ல எண்ணங்களும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் தான் இண்டிவிஜுவலோட பீஸ் ஆஃப் மைண்டு மாத்திரம் இல்லை ஹோல் சொசைட்டிக்கு பீஸ் கொடுக்குறது எல்லோரும் சேர்ந்து ஒழுங்காக நல்லதையே நினச்சி நல்லதையே பேசி நல்லதையே பண்ணினா சொசைட்டி பீஸ்ஃபுல்லாக இருக்குது ரெண்டு பேர் இந்த பக்கம் ஆரம்பிப்பான் அந்த பக்கம் அந்த பக்கம்லாம் வந்து தேவையில்லாமல் பொறாமையினால் என்னத்தையாக பேசுவான் அப்போ பீஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகும் அப்போ அங்கே வந்து டிஸ்டர்பாக அந்த இது பண்ணணும் அதில் தர்மங்களையெல்லாம் தாங்குகிறவர்னர் இப்போ சாதாரணமாகவே தர்ம சப்தத்துக்கு தாரணா தர்மஹான் இங்கே என்ன சொல்கிறார் தர்மத்தை தாங்கிறவர் தர்மின் தர்மத்தை அனுஷ்டிக்கிறவர் தர்மின்னு சொல்லுவோம் சாதாரணமாக இந்த காண்டெக்ஸ்ட்டில் என்ன சொல்கிறார் எல்லா சமஸ்தர்மங்களையும் தாங்கிறார் ஆகையினால் தர்மான தாரயத்தி ரொம்ப கவனித்து பார்க்கணும் அதெல்லாம் அரங்களை தாங்குவவர் அறமே தாங்கிறது அமைதியை தாங்குவது அறம் அமைதியை தாங்குகின்ற அறத்தை தாங்குகிறவர் யார்னா ஆண்டவர் அவர் தான் அந்தந்த கர்மாவுக்கு பலனை கொடுத்து அனுகிரகம் பண்ணுறார் பார்ப்போம் இதில் என்ன சொல்கிறார்னு பார்ப்போம் தர்மகுப் தர்ம குருத் தர்மி நிறைய அர்த்தம் சொல்கிறார் இவர் வேறு எதெல்லாம் இருக்கு அதாவது பத்சலகாங்கிறதுக்கு பசுமாட்டெல்லாம் காப்பாற்றினவர் கோபாலனா வந்தார் இல்லையா அதையும் அர்த்தம் எடுத்துக்கோங்கோங்கிறார் அந்த அர்த்தம் எடுத்துக்கோங்கோ அவதாரத்தில் இப்படி பண்ணியிருக்கார் தர்ம குப்பு தர்மசம்ஸ்தாபனார்த்தாய தர்மான் கோபாயதி स्वस्य आ, धर्म, अनुष्ठान, ரீா ரணே ஸ்வனுஷானே அப்படி லோகசிரமா இப்போ தர்மிக்கு நிறைய அர்த்தம் சொல்கிறார் இவர் விவரத்திக்காரர் தர்மா யாகாதி ரூபாக தர்மம்னு சொன்னால் யாகாதி ரூபங்கள் யாகங்கள்லாம் ஸ்ரௌத்தாக ஸ்மார்த்தாக தாந்த்ரிக்காச்சிரௌத்தகர்மாக்கள் ஸ்மார்த்தகர்மாக்கள் தாந்திரிகம் தாந்திரிகம்னா கோயில் பூஜைகள் விக்கிரஹாராதனைகள் அதெல்லாம் தாந்திரிகாக பகவத் சமாராதனரூபாக இதெல்லாம் தர்மாக கிராஹ்யத்துவனச்ச ஸ்தாபியத்துவனச்ச சந்தி அஸ்ய இத்தர்த்த இத்தியாக அந்த ஆராதனரை எல்லாம் அவர் கிரகிச்சுக்கிறார் அதெல்லாம் காப்பாற்றுறார் ஆயினால் அவர் தர்மி தர்மாந்தாரயி நம்ம எல்லாத்தையும் தர்மத்தையெல்லாம் யாருக்கு சமர்ப்பணம் பண்ணுறோம் கரோமி அத்தியத் சகலம் பரஸ்மை நாராயணாயதி சமர்ப்பயர் நம்ம புண்ணியத்தை எல்லாம் வாங்கிக்கிறார் வாங்கி நமக்கு அனுகிரகம் பண்ணுறார் கிருணாதி அப்படிங்கிறதுக்கு அனுஷ்டாபயதி வா இத்தர்த்தா கிரஹிச்சுக்கிறாருங்கிறது மாத்தமில்லை நம்மளை செய்ய வைக்கவும் செய்கிறார் நம்மளெல்லாம் புண்ணிய கர்மத்தை பண்ண வைக்கிறார் தர்மாச்சாரத்தையா தர்மீதி பாட்டு தர்மா பூர்வோக்தாக அனுஷ்டேயத்துவ சந்தி அஸ்தீதி அவரே வந்து ராமாவதார ரூபமாக வந்து கிருஷ்ணாவதாரூபமாக வந்து தர்மத்தை அனுஷ்டித்து காட்டுறார் பகவானே வந்து தர்மத்தை கடைப்பிடித்து காட்டுறார் குருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்பா அம்மாட்டை எப்படி நடந்துக்கணும் ஃபேமிலியில் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு பகவானே அவதாரம் பண்ணி தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணி வழிகாட்டுறார் தர்மான ஆச்சரதி இது தர்மாச்சாரா தர்மங்களெல்லாம் தர்மாதாரத்தையா தர்ம ஆதாரத்தையான்னு சொன்னால் ஞான ஐஸ்வர்ய தேஜ ஆதீனாம் ஆசிரயத்தையா தர்மி இது வியாக்கியேயம் நிறைய அர்த்தம் சொல்லியிருக்கேன் நான் நம்பர்லாம் போடலை உங்களுக்கு வரிசையாக சொல்லிகிட்டே வந்திருக்கேன் நம்பர் போட்டு சொல்லலை நீங்கள் புரிஞ்சுக்கோங்கோ தர்மாணாம் ஞான ஐஸ்வர்யம் அதாவது பகவானுடைய குணங்கள்லாம் இருக்குது இல்லையா எல்லாத்தையும் ஆள சக்தி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற சக்தி சர்வஜத்வம் சர்வேஸ்வரத்துவம் சர்வாந்தர் யாமித்வம் இதெல்லாம் எல்லாத்துக்கும் ஆதாரம் யாருன்னா பகவான் ஆகையினால அப்படி அர்த்தம் பண்ணிக்கோங்கோங்கிறது இது சிம்பிளாக இருக்குது தர்மான் தாரய தீத்தி தர்மின்னு அவர் கொஞ்சம் விஸ்தாரமாக அர்த்தம் சொல்கிறார் ஏன்னா அவ்வளோ விளக்கத்தை உடையதாக இருக்குது தர்மங்களை எல்லாம் தரிக்கிறார் அறங்களை தாங்குகிறார் எல்லாம் பகவானை கட்டுப்படுத்த நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோம் பகவானுக்கு கட்டுப்பட்டு தர்மத்தை பண்ணுறோம் தப்பு பண்ணாமல் ஒழுங்காக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அவர் சாட்சியாக இருக்கார் அவர் பார்த்துட்டுருக்கார் அப்படிங்கிற இதில் நம்ம பண்ணுறோம் இல்லையா அதனால் முதல்ல சொன்னது தர்மத்தை கடைப்பிடிக்கிறவர்களை காப்பாற்றுறேன் தர்ம கோப்தான் என்ன சொல்கிறாருன்னா நம்மளை அவர்தான் தாங்குறார் தன் கடன் தாங்குதல் தமிழருக்கு தன் கடன் தாங்குதல் என் பணி செய்து கிடப்பதே நான் உனக்கு சேவை பண்ணுறது தான் பகவானே என்னோடய நீ என்ன தாங்கணும் விசத்த நீ வந்து தாங்குறையோ தாங்கலையோ அது உன்னோட தர்மம் நான் வந்து ஒழுங்காக ஈஸ்வரனை சார்ந்திருந்து தர்மானுஷ்டானத்தை பண்ணணும் எனக்கு ஒரு ஹோல்டு யாருன்னா ஆங்கர் யாருன்னா பகவான் தான் பிடிச்சிட்டு நான் தர்மத்தை பண்ணுறேன் அதனால் அவர் என்னை காப்பாற்றின் இருக்கார் தர்மம் தலை காக்கும்னு சொல்கிறோம் இல்லையா தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் அப்படின்னா பண்ணின புண்ணியம் நம்மளை காப்பாற்றும் அடுத்தது தர்மோர் தர்ம குப்ர்ம கிருத்தர்மீ சதசத் கஷரம்க்ஷரம் சத் அசத் சத்துக்கு அர்த்தம் சொல்கிறார் அவிதத் அவிதம் பரம் Idam சத் சதேவசோமியு சாந்தோகி மனுஷத்தை கோட் பண்ணுறார் பரம் பிரம்ம அவிதம் வித்தம்னு சொன்னால் சேஞ்ச் ஆறுதுன்னு அர்த்தம் மாண்டக்கிய வருஷத்தில் வைத்தத்ய பிரகரணம்னு இருக்குது விதத்தம்னா மித்யா அவிதம்னா என்ன அர்த்தம் ஒரு நாளும் இது சத்து அசத்துன்னு எல்லாம் சொல்ல முடியாது மித்யாவை சொல்கிற போது சத்து அசத்துன்னு சொல்ல முடியாது சதசத்தியாம் அனிர்வச்சனீயத்வம் மித்யாத்துவம் ஞானத்தினால் அழிக்கிறதுனால அது சத்து இல்லை ஆனால் அனுபவத்தில் இருக்கிறதுனால அசத்தும் இல்லை ஆகையினால் மித்யாவுக்கு வந்து என்ன அர்த்தம் சத்தும் இல்லை அசத்தும் இல்லை அது வந்து என்ன அதுக்கு மதிப்பும் கிடையாது இது அப்படி இல்லை இது சத் நிர்வச்சனியம் சத்துன்னு சொல்லி நிர்வச்சனம் பண்ணுறோம் ஆக மித்யாவுக்கு அதிஷ்டானம் எது பொய் பொய்யான பாம்புக்கு உண்மையான கயிறு காரணம் அது மாதிரி மிச்சைக்கு அதிஷ்டானம் எது சத்தியம் ஆ சதேவசோம்ய உபனிஷத்தில் சொல்லியிருக்கு சத்துன்னு சொல்லியிருக்கு இதம் இந்த இவையான சதேவசோம்ய இதமக்ர ஆசித் இந்த இத்த இத்தனையும் சத்ஸ்வரூபமாகத்தான் இருந்தது இருந்தது இருக்குது சத்து அப்படின்னு அர்த்தம் சத்துனால் பியூர் எக்சிஸ்டன்ஸ் பியூர் எக்ஸிஸ்டன்ஸ் தூய இருப்பு தமிழில் சொன்னால் தூய இருப்பாக இறைவன் இருக்கிறார் சாதாரணமாக சத்துக்கு இன்னொரு அர்த்தம் உண்டு காரியம்னு ஒரு அர்த்தம் இருக்குது ஆனால் அது காரியம்ங்கிற சத்து வந்து மிகா இப்போ வந்து பாம்பு இருக்குது அப்படிங்கிறது என்னது பாம்பு இருக்குது அப்படிங்கிறது பாம்புங்கிறது இப்போ காரண் விட்டுருவோம் குடம் இருக்குதுன்னு சொல்கிறோம் குடங்கிறது வந்து என்னது சத்தா சத்தா கொடம் கொடம் வந்து சத்த குடம்ங்கிறது காரிய ரூபமாக இருக்குது அது சத்து மண்ணு வந்து அசத்து மண்ணு வந்து புரியுறதா அசத்துன்னு சொன்னால் என்ன அர்த்தத்தில் சொல்கிறோம்னா ஞாபகம் இப்போ வந்து அசத்வா இத ஆசீத் தத்தோவை சதஜாயத்தா மண்ணை விட்டுடுவோம் மண் பாம்பு உதாரணங்கள் சொன்னாலும் சரி வர்றதில்லை அதாவது சிருஷ்டிக்கும் குடம் வர்றதுக்கு முன்னால் குட் குடம் வந்து அசத்தாக இருக்குது குடந்தான் அசத்தாக இருந்தது குடந்தான் சத்தாக இருக்குது மண் அசத்துன்னு சொல்லக்கூடாது மண் வந்து அசத்தான குடத்துக்கும் சத்தான குடத்துக்கும் காரணமாக இருக்குது அசத்தான குடம் அட அசத்தான குடம்னா என்ன குடம் வர்றதுக்கு முன்னால் குடம் வந்த பிறகு சத்தாக இருக்குது ஆக அசத்தாகவும் சத்தாகவும் காரணமாக இருக்கிறது என்னதுன்னா பாரமார்த்திக சத்து ஆ பாரமார்த்திக சத்தியத்தில் வியாபகாரிக சத்து வியாபாரிக அசத்து இருக்குது கீதையில் வருது என்னது ஜேயம் தத்திரபியாமி யஜாத்வா மிருதமஷ்ணு அநாதிமத் பரம் பிரம்ம நசத்தாசுச்சியத்து அது சத்துமல்ல அசத்துமல்லங்கிற அப்படின்னா என்ன அர்த்தம் வியாபாரிக சத்து வியாபகாரிக்க அசத்து வியாபகாரிக சத்தியமும் வியாபகாரிக அசத்தியமும் பாரமார்த்திக சத்தியத்தை ஆசிரிச்சிருக்கு இல்லாட்டி சூப்பர் இம்போஸ் பண்ணப்பட்டிருக்கு அத்தியாசம் பண்ணப்பட்டிருக்கு ஆக ஜகத்தோட அஸ்தித்வமும் நாஸ்தித்வமும் ஜகத்தோட பிரபஞ்சத்தோட நாஸ்தித்வமும் அஸ்தித்வமும் சத்தை வியாபிச்சிருக்கு ஆகையினால இங்கே நெருகுணத்துக்கு சொல்கிறார் அவிதம் பரம்பிரம்ம அவிதம்னு சொன்னால் மாராத பரம்பிரம்ம இது அவிதத்தத்துக்கு இவர் இங்கிலீஷ் ஹிந்தியில் என்ன கொடுக்குற வரும் அவிதம்னு போடலை சத்யஸ்வரூப பரபிரம்மஹி அப்படி போட்ட அவிதம்ங்கிறது சத்தியத்துக்கு பேர் அஹ பரம்பிரம்ம சத் சதேவ சௌமிய இதம் அப்படின்னு இதுஷ்ரு து அடுத்தது அபரம் பிரம்ம அசத்து வாசாரம்பணம் விக்காரோ நாம தேயம் இது ஸ்ருத்தேகே எல்லாம் ரொம்ப அழகான இடம் முதல்ல பரம் பிரம்ம சத்துன்னார் இப்போ அபரம் பிரம்ம அசத்துங்கிறார் சகுணபிரம்மன் சகுணபிரம்மன் அசத்துங்கிறார் சகப்ர அசத்துன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா மிச்சியான்னு அர்த்தம் இந்த இடத்துல அசத்துங்கிற சப்தத்துக்கு மிச்சியான்னு அர்த்தம் ஏன்னு கேட்டால் அதுக்கு சொல்கிறோம் வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம் இது ரெண்டுமே சாந்தோகி உபனிஷத்து தான் இது ஆறு ரெண்டு ஒன்று இது ஆறு ஒன்று நாலு வாசாரம்பணம்னா என்ன வெறும் வேர்டுன்னு அர்த்தம் ஜஸ்ட் எ வேர்டு மாடிஃபிகேஷனுக்கு நீ ஒரு வேர்டு கொடுக்குறேன் குடத்துக்கு மிருத்திக்கேத்தேவ சத்தியம் மண்ணைத்தான் நீ கொடம்னு சொல்கிறேன் மண்ணோட விகாரத்தை அதுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்கேன் நீ கொடம்னு அது மாதிரி பரபிரம்மனுடைய விகாரந்தான் இந்த அபர்பிரம்ம நீ வந்து அவருக்கு சர்வஜன் சர்வேஸ்வரன் சர்வாதிஷ்டாதா சர்வாந்தர்யாமி சகல கல்யாண குணகணக நிலையாக பரபரஸ் கதா சந்திரகலாசம் இப்படிலாம் நீ நிறைய சொல்லின்றிருக்கே அது மித்யா ஆஹா மித்யாரூபமான சகுண பிரம்மமாகவும் அவர் இருக்கார் இதை கேட்டால் அப்படியே இந்த விசிஷ்டா துவதிகள் துவதிகளுக்கெல்லாம் அப்படியே கப கப கபான்னு இருக்கும் ஒத்துக்க மாட்டேன் இவனுக்கு ஸ்பெஷல் நரகம் வா நம்மளை அபர பிரம்மன் ஆஹா அபரம் பிரம்ம அசத்து வாட்ச் அசத்து இஸ்இக்குவல் டு மித்யா அஹ ஜீவேரத் மிச்சங்க விஷ்ணு சாசர் ஓம் சே நம ஓமே நம ஓம் தர்மோப் நம ஓம் தர்மகே நம ஓம் தர்மா நம தர்ணே நம தர்மப்மப்மீ சதமத்துக்கு பரம் ப்ரமன் அர்த்தஞ்சூலர் அசத்துக்கு அபரம் ப்ரோமன் அர்த்தஞ்சூலர் இப்போ பரம் பிரம்மணே நம அபரபிரம்மணே நம மித்யா பிரம்மணே நம சத்ய பிரம்மணே நம லலிதாசாஸ்திரநாமத்திலே வந்துவிடுறதே மித்யா ஜெகத் அதிஷ்டாயை அதுக்கே நிறைய அர்த்தம் பாஸ்கர் ராயர் சொல்கிறார் மித்யா ஜகத் அதிஷ்டானாயை நம லலிதாசாஸ்திரநாமத்தில் வருது சரி அடுத்தது கஷரம் சதசரமூத்தூட்டி பூத்தூட்ட சர்வீத்த கஷரம்னு சொன்னால் மாறுறதுன்னு அர்த்தம் அதனால் எல்லா சர்வீத்தருஷோ க்ஷரக் கட்சி பூத்தி கூட்டஸ்ரே எஸ் மாதீகம் அக்ஷராமசூத்தத்தில் விசாரத்தில் இருக்கு போ அக்ஷர்தம் ஆஹ அக்ஷர சப்தம் வந்து மாயையா பிரம்மணா விசாரம் பண்ணிட்டுருக்கோமே ஆஹ சர்வாணி பூத்தானி கஷரம் எல்லாம் ஆல் ஃபைவ் எலிமெண்ட்ஸ் க்ஷேற்றங்கள் எல்லாம் க்ஷரம் ஆனால் இதுக்குள்ள சைத்தன்யம் கூட்டஸ்தா அக்சரம் அதுக்கு பிரமாணம் என்ன கீதையில் பதினஞ்சாம் அத்தியாயத்தில் பதினாறாவது ஸ்லோகம் சர்வாணி பூத்தாணி க்ஷரத்தை கூட்டஸ்ச்சா அக்ஷரத்தை அஹா ரெண்டே ரெண்டு வசூ தான் திரும்ப திரும்ப சாஸ்திரத்தில் கான்ஷியஸ்னஸ் மேட்டர் இங்கிலீஷில் சொன்ன சம்ஸ்கிருத்தில் சொன்னால் பிரம்மன் மாயா சைத்தன்யம் மாயா ரெண்டே ரெண்டு வஸ்துதான் அஹ இவச்சனா அடுத்து ஆத்மீ கத்திருவாதி ம் வாத்தி விஷ்ணு அவிஞா அவிஞா சகசிராசுமிரு சதசரம்கரம் அவிஞாத்த சஹசராம்சுஹு இங்கே அவிக்ஞாத்தாவுக்கு அர்த்தம் சொல்கிறார் அவிஜ்ஞாத்தாவுக்கு அர்த்தம் சொல்கிறத என்ன சொல்கிறார் ஜீவனாக இல்லை ஜீவனாக இல்லை அவிஜாத்தாவாக இருக்கார் அப்படின்னா இவர் என்ன சொல்கிறார்னா நானே இந்த உடம்புக்குள்ளே இருக்கேன் இது ரொம்ப அருமையான போர்ஷன் ரொம்ப முக்கியம் இந்த வாசனவாதிகள்லாம் இருக்காங்களே அவங்களுக்கெல்லாம் சரியான பதிலாக சொல்லணும் ஆனால் அதை கொஞ்சம் யோசிச்சு அதாவது வாசனை போலே வாசனை போலே வாசனை போலேன்னு சொல்கிறானே வாசனையை வந்து அரியரவன் இருக்கான் இப்போ வந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோமே அடிக்கடி அது அடிக்கடி கீத இதிலே விஷ் விவேக சுடாமணிலாம் நிறைய வந்திருக்குது இந்த வாசனாட்சயம் மனோநாசம்லாம் சொல்கிறோம் அத்வைதிகளுக்குள்ளேயே குரூப் வந்திருக்கு அதுதான் மாயையோட மகிமை நீ சரியா புரிஞ்சுக்கலேன்னு நான் சொல்ல நான் சரியாக புரிஞ்சுக்கலேன்னு நீங்கள் சொல்ல என்ன ரெண்டு பேரும் ஒரே சங்கரபாஷந்தான் படிக்கணும் படிச்சுட்டு சொல்கிறோம் இல்லையா இதுதான் மாயையோட மகிமை நீங்கள் சொல்கிறீ என்ன இருந்தாலும் சுவாமிஜி கரெக்டாக புரிஞ்சுக்கலை கடைசியில் இதெல்லாம் வந்துட்டு விட்டுவிட்டார் இங்கேயோ கோட்டை விட்டுவிட்டுருப்போம் அப்படின்னு நீங்கள் சொல்ல மனுஷியானாம் சஹசிரேஷு கஷ்டித் எதது சித்தையே எததாம் அப்படி சித்தானாம் கஷ்டின்மாம் வேத்தி தத்துவத்தகா அந்த ஸ்லோகத்தை நீயும் கோட் பண்ணுறேன் நானும் கோட் பண்ணுறேன் அப்போ என்ன பண்ணுறது அடிச்சுக்க வேண்டிதான் என்ன எத்தனையோ மனி மனிதர்களுடைய எத்தனையோ பேர் இந்த சாஸ்திரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு வரா வரவன்லையும் தெரிஞ்சுக்கிறோம் சரியாக தெரிஞ்சுக்கிறோம் கொஞ்சம் பேர் தான் எதுக்கு இவ்வளோ விஷயம் சொல்கிறேன்னா இங்கே வந்து ஆத்மாவில் கத்திருத்வாதி விகல்ப விஜானம் கல்பித்தம் ரொம்ப விசேஷமாக சொல்கிறார் இந்த ஆத்மா தெரி ஆத்மாவுல என்னென்னா கர்வாதி விக்கல்பிணம் அஹம் கர்த்தாஸ் போக்தாஸ் ஜாத்தாஸ் எல்லாம் இருக்க விக்கல்பம் எல்லாம் கல்பம் இது தத்சன அவக்குண்டித்தீவ விஜாத்த இந்த வாசனையினால் வாசன அவக்குண்டித்த இந்த வாசனையினால் மறைக்கப்பட்டவன் இந்த வாசனையினால் இவர் அவகுண்டித்தஹா இது கொஞ்சம் நன்றாக யோசிச்சு சொல்கிறேன் விஷயத்தை சிம்பிள் தான் இது வேறு ஒன்றும் இல்லை அகம் விஜ்ஞாத்தா அகம் அவிஞாத்தா அகம் விஜ்ஞாத்தா அகம் அவிஜாத்தா அதாவது நான் வந்து இந்த உடம்புல உடம்பு இந்த உடம்புக்குள்ள நான் இருக்கேன் எங்கிட்ட வந்து கர்த்திருவம் போக்திருத்தம் ஞாத்திருவம் என்னெல்லாமோ இருக்குது எல்லாத்துக்கும் நான் சாட்சியாக இருக்கேன் எல்லாத்தையும் நான் சாட்சியாக இருக்கேன் விக்னாத்தா ஞாபகம் வச்சுங்கோ விக்னாத்தா அவிக்ஞாத்தா ரொம்ப முக்கியம் ஞாத்தா விக்னாத்தா அவிக்ஞாத்தா இதுக்கு வந்து நம்ம கேனோபநிஷத்துக்கு போனோம் அது ஆச்சாரிய கோட் பண்ணலை அவரும் கோட் பண்ணலை அங்கே அர்த்தம் வேறையாக இருக்குது இருந்தாலும் எஸ்யாமதம் தஸ்ய மதம் மத மதம் தஸ்ய நவேதசா அவிஜாத்தம் விஜானதாம் விஜாத்தம் அவிஜானதாம் மந்திரம் அங்கே இருக்குது அங்கே மந்திரத்தோட அர்த்தம் என்னென்னா யாருக்கு இது தெரியுமோ அவனுக்கு அது தெரியல என்ன எஸ்ய அமதம் தஸ் யாருக்கு அது தெரியலையோ அவனுக்கு தெரிஞ்சிருக்கு எஸ் ஏ அமதம் தஸ்ய மதம் மதம் எஸ் ஏ நவேத சகா எவனுக்கு தெரிஞ்சிருக்கோ அவனுக்கு தெரியல யாருக்கு தெரியலையோ அவனுக்கு தெரிஞ்சிருக்கு எவனுக்கு தெரிஞ்சிருக்கோ அவனுக்கு தெரியலை எப்படி யாருக்கு தெரியலையோ அவனுக்கு தெரிஞ்சிருக்கு எவனுக்கு தெரிஞ்சிருக்கோ அவனுக்கு தெரியலை தெரிஞ்சவனுக்கு அது தெரியாதது தெரியாதவனுக்கு அது தெரிஞ்சது என்னது நான் மணி பன்னெண்டு ரெண்டு சிம்பிள் தான் உங்களுக்கெல்லாம் புரியாமல்லை ரொம்ப வருஷமாக பாடம் கேட்குறவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிம்பிளாக புரியும் ஒன்றும் கஷ்டம் கிடையாது அதாவது அது நோன்னும் கிடையாது அன்னோனும் கிடையாது நோன் அன்னோனுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதுதான் விஷயம் அதாவது அக்ஞானத்தையும் ஞானத்தையும் பிரகாசப்படுத்துறது அப்படி அர்த்தத்தில் சொல்லியிருக்கு அறிவற்றறியாமயுமற்றதுவே அறிவற்று அறியாமையும் மற்றதுவே அப்படின்னு ஆனால் இந்த இடத்துல அர் என்ன சொல்கிறார் ஜீவாத்மாவே பரமாத்மா இது ஒரு ஐக்கியத்தை சொல்கிற ஸ்லோகம் அவிஞாத்தாங்கிற ஒரு பதத்தை வச்சுட்டு ஆச்சாரியில் என்ன சொல்கிறார் அதனால் என்ன ஜீவகா விஜ்ஞாத்தா நான் என்ன பண்ணுறேன் என் உடம்புல இருந்துட்டு ஐ நோ மை மைண்டு என்ன பற்ற தெரியும் எனக்கு இருக்கிற வாசனை எல்லாம் இருக்குது இன்னும் ஏன் போகலை வாசனை போகலை இந்த புலம்பின்ண்டே இருக்காங்க பாருங்கள் எத்தனை வருஷம் ஆனாலும் எனக்கு வாசனை இருக்குது இது இருக்குது எனக்கு என்னோடய கெட்ட குணம் போக மாட்டேங்கிறதுனா அது போகாது அது மண்ணெண்ணெய் பாத்திரத்தில் வச்சு அது மண்ணெண்ணெய் பாத்திரத்தில் இருக்கிறதுனால அந்த மண்ணெண்ணெய் வாசனை போகாது நெருப்புக்குள்ளே போடுன்னா நெருப்புக்குள்ளே போட்டால் பாத்திரமே போய்டும் என்ன போயிட்டு போகிறோம் அமர் இங்கே அகம் இந்த உடம்பில் இருந்துட்டு நான் என்னவாக இருக்கேன் எல்லாத்தையும் சரீரத்துக்குள்ளே இருந்துட்டு நான் சமஸ்த சர்வ ஆனால் அறியப்படுறதெல்லாம் மித்தின்னு சொன்னால் அறிபவன்கிறது மாத்திரம் சத்தியமாக இருக்க போகிறது அறியிற வஸ்துக்கள் எல்லாம் அறியப்படும் பொருள்களெல்லாம் உண்மை அல்ல அப்படின்னு சொன்னால் அறியப்படும் பொருள்களெல்லாம் மாயத்தோற்றம்னா அரிபவன் என்னும் தன்மையும் மாயத்தோற்றமாக இல்லையா சந்தேகம் இருக்கா இல்லையா அப்போ விக்னாத்தாவா அவிக்ஞாத்தாவா நான் நான் அதனால்தான் அப்ரமாத்தா பிரமா ஞாத்திருயேத பராத்மனி ந வித்தியே ஞாத்திருவம் ஜேயம் ஞாத்திருத பராத்மனி ந வித்தியத்தை அத்வைதத்தில் புரியறதா லேங் கொஞ்சம் பாஷை இது பண்ணுறேன் விக்னேயத்வம் விக்னேயத்துவம்னா விசேஷன க்னேயம் ஐ நோ கிளியர்லி தரலி ஐ நோ அப்படிங்கிறான் அப்போ ஐ நோ அப்படின்னு சொல்கிற போது நீ எதை நான் தெரிஞ்சுக்கிறேன்னா தெரிஞ்சுக்கிறதுங்கிறது விஷயங்கள் இன்க்ளூடிங் மைண்டு வாசனை அப்புறம் என்னென்னு பேர் விக்னாத்தான்னு பேர் ஆனால் இந்த மனசு கல்பித்தம்னு சொன்னார் ஆச்சர்கள் கர்த்தத்வாதி விகல்ப விஜானம் கல்பித்தம் இது தத் வாசனா அவகுண்டித்த ஜீவா அந்த வாசனையினால் நசிங்கி போயிருக்காங்க யார் நான் தான் எப்போ பார்த்தாலும் என் மைண்டில் இருக்கிற ப்ராப்ளத்தை சொல்லி இது எப்படி எந்த மந்திரம் சொன்னால் போகும் எந்த இது பண்ணினால் போகும் அது பண்ணால் போகும்னா பொய் எப்படி போகும் இல்லாத பாம்பை எப்படி அடிக்கிறது இல்லாத பாம்பை எப்படி அடிக்கிறது அதனால் ஆச்சாரிய சொல்கிறார் கத்திருத்வாதி விகல்ப விஜானம் கல்பித்தம் தத்வாசனா அவகுண்டித்த ஜீவா அந்த வாசனையினால் பாதிக்கப்பட்ட ஜீவன் விஜாத்த ஆனால் என்னைக்கு இவன் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறானோ இந்த அரியறவன்கிறதும் ஒரு சூப்பர் இம்போஸ் ஞாத்திருத்துவம் ஆல்சோ சூப்பர் இம்போஸ்ட் அறிவ விஜா ஆல்சோ சூப்பர் இம்போஸ்ட் விஜா கற்பனை பண்ணியிருக்கு அப்படின்னு புரிஞ்சுன்னுட்டான்னா இவன் அவிஜாத்த அவிஞாத்த விசேஷன அவிஜாத்வம் அப்படின்னு சொல்கிற அதுக்கு நம்ம என்ன சொல்லணும்னா அப்ரமேயோ ஸ்வப்பிரகாஷோ பத்மநாபோ மரப்பிரபு பத்மநாபா அமரப்பிரபு விட்டுடணும் அப்ரமேயா ஸ்வப்பிரகாஷ அவிஜாதா இதெல்லாம் விசாரம் பாருங்க ஆக இது ரொம்ப ரொம்ப அழகாக சிம்பிளாக சொல்லிட்டார் ராஜர் ஆத்மனி கர்த்திருவாதி விகல்ப விஜானம் கல்பித்தம் இதோ தத் வாசனா அவகுண்டித்த அந்த வாசனைக்கு கட்டுப்பட்டு இருக்கிற ஜீவன் விஜாத்தா எனப்படுகிறான் அந்த ஜீவன் வந்து தத் விலக்ஷணா விஷ்ணு அதுக்கு வேறாக இருக்கிற விலக்ணமாக இருக்கிற விஷ்ணு அவிஜாதா அவிஞாத ஜீவன அரியரானு அர்த்தம் இல்லை பகவான் ஜீவன அரியராருங்கிற அர்த்தத்தில் இங்கே சொல்லலை இங்கே விஷ்ணுங்கிறது என்ன சொல்கிறது பியூர் கான்ஷியஸ்னஸ் அப்போ இம்பியூர் கான்ஷியஸ்னஸ் என்னதுன்னா விக்னாத்தா பியூர் கான்ஷியஸ்னஸ் எதுன்னா அவிஞாத்த தூய உணர்வு பார்ப்போம் ஓம் விஷ்ணும் ஜிஷ்ணு மகாவிஷ்ணும் பிரப விஷ்ணு மகேஸ்வரம் அனைம் நமாருஷோத்தம நமஸ்தய சகசிரமூர் சகசிரபாட்சிபாஹவே சகசிரே புருஷா ிண நமேவிந்தமசீர சூமாரா மோ நமஸ்ரீ குரு நம ம் சஹரிஹரோ ந எல்லோரும் தினமும் மூன்று அவஸ்தைைகளுக்கு உட்பட்டு வாழ்ந்து வருகிறோம் விழிப்பு கனவு உறக்கம் ஜாக்ரதவஸ்தா ஸ்வப்னாவஸ்தா सुषुप्तवस्थ न நனவுலகு கனவுலகு இரண்டு மற்ற உறக்கத்திற்கும் தொடர்பு இல்லை நனவுலக அனுபவம் வேறு கனவுலக அனுபவம் வேறு உறக்க அனுபவம் வேறு ஆழ்ந்த உறக்கம் எண்ணங்கள் அற்ற நிலை மனம் இருக்கும் நிலை விழிப்பு நிலையில் நம் அனுபவங்கள் அனைத்தும் சத்தியமாக நமக்கு தோன்றுகின்றன இந்த உலகத்துக்கும் நமக்கும் நீண்ட தொடர்பு இருப்பது போல ஒரு பிரமை இந்த உடலே தாற்காலிகமாக வந்திருக்கிறது இந்த உடல் நிச்சயம் மறையத்தான் போகிறது விழிப்பு நிலையில் இப்பிரபஞ்சத்தில் எத்தனையோ உடல்கள் தோன்றி இருந்து மறைகின்றன சிறிய கொசுவின் வாழ்க்கை காலம் ஆறு மணி நேரம் என்கிறார்கள் எத்தனையோ அணுக்கள் தோன்றி தோன்றி மாறிக்கொண்டிருக்கின்றன உலக வாழ்க்கை அனுபவங்கள் அவற்றை ஆராய்ச்சி செய்தால் அவைகள் உண்மையில்லை என்பது புலப்படும் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு பொரு அல்லவற்றை பொருளாக உணரும் மருளானாம் மானா பிறப்பு ஒவ்வொரு கணமும் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கின்றன மாறுவது நிலையற்றது விகாரி தத்யம் எத்விக்காரி தத்யம் மாறுவது அனித்யம் நிலையற்றது மாறுகின்றவைகளை வேடிக்கை பார்க்கின்ற நமது உண்மை தத்துவம் மாறாதது உணர்வு மாறாதது உணரப்படுகின்றவைகள் மாறுகின்றவைகள் எத்தனையோ அனுபவங்கள் வந்து சென்று விட்டன இந்த அனுபவங்களும் நிச்சயம் செல்லப்போகிறது ஏது முதலில் இல்லையோ எது பிறகு இருக்கப்போவதில்லையோ அது இப்பொழுதும் இல்லாததற்கு நிகரே ஆகும் இந்த விழிப்பு நிலை இதிலுள்ள எல்லா அனுபவங்களும் மாயத் தோற்றம் இன்பம் துன்பம் விருப்பு வெறுப்பு வெற்றி தோல்வி வளர்ச்சி தேய்வு எதுவும் உண்மையல்ல உண்மை உண்மை என்று நினைத்து வருந்தவோ மகிழவோ தேவையில்லை கனவும் அப்படியே கனவு எப்படி உண்மை இல்லையோ நனவும் உண்மை இல்லை உறக்கமும் உண்மை இல்லை எந்த அனுபவங்களும் உண்மை இல்லை அனுபவங்களை மதிக்க வேண்டாம் அனுபவங்களை பொருட்படுத்த வேண்டாம் எந்த உயர்ந்த அனுபவமும் உண்மை அல்ல தாழ்ந்த அனுபவமும் உண்மை அல்ல அனுபவிப்பவன் என்னும் தன்மையும் உண்மை அல்ல அறிவே உண்மை அறிவது எதுவும் உண்மை உண்மையல்ல உண்மையையும் பொய்யையும் ஆராய்ச்சி செய்து பேர் உண்மையிலேயே மனம் ஒடுங்கியிருக்கட்டும் ஓர்த்து உள்ளம் உள்ளது உணரட்டு மாறுவதை மதிக்காதே மா மெய்பொருளிலேயே மனம் தோய்ந்திருக்கட் மனம் ஒடுங்கி இருக்கணும் பிரபஞ்சம் ஆகாஷத்தில் ஒடுங்கட்டும் ஆகாஷம் பரம்பொருளில் ஒடுங்கட்டும் பார்க்குமிடமெங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரணானந்தமே போற்றி ஓம் ஓம் ஓம் ஆதிகுருநாசஸ்வம